சித்தி வளாக விளம்பரம் எட்டு ஒன்பது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து உலக அறிவிப்பு பத்திரிகை ஞான சித்திபுரமென்றும் உத்தரஞான சிதம்பரமென்றும் பிரமாணிக்கப்படுகின்ற வடலூர் சத்திய சபைக்கு முக்கிய சம்பந்தமுடையதாகி கருங்குழி எல்லை மேட்டுக்குப்பத்தில் வழிபடப்படுகின்ற சித்தி வந்திருக்கின்றவர்களுக்கும் வருகின்றவர்களுக்கும் வருபவர்களுமாகிய ஜனங்களுக்கு அறிவிப்பது மேற்குறித்த இடத்தில் இந்த மாதத்திற்கு அடுத்த புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதியில் அற்புத விளக்கம் நேரிடுவதாக ஓர் வதந்தி வழங்கப்படுகின்றது அது கேள்விப்பட்டு நம்புதலோடு நீங்கள் நீர்களும் பொருள் வகையாலும் தேக வகையாலும் உழைப்பெடுத்து பின்பு நிட்டுறப்பட்டு கொள்ளுதல் வேண்டாம் அந்த கேள்வி உண்மையும் அல்ல இவ்விடத்தில் அற்புதம் விளங்குவது மெய்யோ பொய்யோ இந்த காலமோ எந்த காலமோ ஆகலில் இந்த அறிவிப்பினால் ஜாக்கிரதையோடு உங்களுக்கு அடுத்த காரியங்கள் எவையோ அவைகளை செய்வீர்களாக இப்படிக்கு சிதம்பரம் ராமலிங்கம் ஸ்ரீமுக வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் மேட்டுக்குப்பமென்னும் சித்திவளாகும் சித்திவளாக விளம்பரம் முற்றிற்று